நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது அந்த ஏரிக்குள்ள ஒரு முதல இருந்தது அந்த முதலைக்கு ஒரு குடும்பமும் இருந்தது அந்த நாவல் மரத்துல ஒரு குரங்கு வசித்து வந்தது இந்த நாவல் மரத்துல இருக்கக்கூடிய குரங்கும் இந்த ஏரியில இருக்கக்கூடிய முதலையும்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 எடுத்து வந்து நீ உன்னுடைய குடும்பத்துல கொண்டு போய் உன்னோட மனைவி குழந்தைகளுக்கு எல்லாம் கூட கூடு அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு மரத்தை மேல ஏறி மரத்தை உலுக்கி விட்டது அப்ப நாவல் பழங்கள் பொது பொது பொதுன்னு கீழே கொட்டுச்சு அதுல சில பழங்களை பொறுக்கி எடுத்துட்டு அந்த முதல வீட்டுக்கு கொண்டு போய் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கொடுத்துச்சு எல்லாருக்கும் அந்த நாவல் பழங்கள் ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டது அதுக்கப்புறம் அந்த முதலையோட மனைவி சொல்லிச்சு இந்த நாவல் பழம் இவ்வளோ ருசியா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு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 இந்த ஏரிக்கு தண்ணி குடிக்க வரக்கூடிய மிருகங்களை பிடிச்சிதானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து அந்த குரங்க சாப்பிட்றதுல எனக்கு தப்பா தெரியல அந்த குரங்கு வந்து நல்ல நாவல் பழங்களா சாப்பிட்டு அதனுடைய குடல் ஈரல் எல்லாமே வந்து நல்ல சுவையா மாறி இருக்கும் நீ போய் அந்த குரங்க வந்து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 உன்னுடைய இயல்பு வந்து பழங்களை சாப்பிடுறது எங்களுடைய இயல்பு வந்து விலங்குகளை கொண்டு சாப்பிடறது அதனால எந்த விலங்கு கொண்டு சாப்பிட்டாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு என்னுடைய மனைவி சொன்னா அதுதான் நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இந்த குரங்கு சொல்லிச்சு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 கரை கிட்ட வந்ததும் குரங்கு ஒரே தாவா தாவி கரைக்கு வந்துருச்சு வந்துட்டு வேகமா ஓடி போய் தன்னுடைய நாவல் மரத்து கிளை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த குரங்கு முதலைய பாத்து சொன்னது முட்டாள் முதலையே எங்கேயாவது குடலையும் ஈரலையும் கலட்டி காய வைக்க முடியுமா நான் உன்னைய ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் முதல சொல்லுச்சு என்ன ஏமாத்தனியா ஏ என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு கேட்டது அப்ப குரங்கு சொல்லுச்சு உன்ன மாதிரி முட்டாள்களை எல்லாம் நண்பனா வச்சுகிட்டா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்தான் நம்ம எவ்வளவு நாளா பழகி இருக்கோம் அத எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னுடைய மனைவி வந்து ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்றதுக்காக என்ன பழி கொடுக்க நீ தயாராயிட்ட ஆபத்து இனிமேல் அப்படின்னு சொல்லி குரங்கு வந்து அந்த மரத்து மேல போய் தன்னுடைய இருப்பிடத்துல வசிக்க ஆரம்பிச்சது முதல வந்து தன்னுடைய மனைவியின் பேராசையால தன்னுடைய நண்பனை இழந்துட்டோமே அப்படின்னு வருந்திக்கிட்டே தன்னுடைய வீட்டுக்கு போச்சு இந்த குரங்கு எவ்வளவு தந்திரமா தப்பிச்சது பாத்தீங்களா